தேவனுடைய மகாபரிசுமனநாமத்திற்கு மெய்மை உண்டாவதாக எந்தவொரு மனுஷனுக்கும் மெய்தெய்வத்தைக் குறித்த அறிவு கட்டாயம் இருக்கவேண்டும் அல்லாத பட்சத்தில் அவர்கள் மிருக குணத்திற்கு ஒப்பிடப்படுகின்றார்கள் இவ்வுலக ஆசாபாசத்திற்குட்பட்டு அதில் பிணைக்கப்பட்டிருப்பவர்களை மிருகத்திற்கு ஒப்பாக வேதம் குறிப்பிடுகின்றது இவர்களும் பரிசுத்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று இப்பொழுது புதிய சிலைமின் அப்போஸ்தலருமான பாஸ்டர் யேசுதாசன் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்ற நீங்களும் எங்களோடு கூட கிறிஸ்துக்குள் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையாய் பரிசுத்த சபையாய் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக நல்ல நாளுக்காக ஆண்டவரை நாம் துணிப்பமாக அலையிலையா ஒவ்வொரு நாட்களும் எத்தனையோ பேர் விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கதை நாம் காணுகின்றோம் நாம் ஜீவனோடு இருப்பது நம்முடைய ஆண்டவருடைய மற்றற்ற இரக்கமும் கருமியமாக இருக்கிறபடினால ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் எத்தனை பேர் மெய்யர் இவன் யாரென்று அறிந்து கொள்ள முடியாதபடி பாவிகளாய் வாழ்கிற அந்த காலத்தில் நம்மையோ ஆண்டவராயனை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிற மகாபரி அன்புக்கு நம் ஆயுதம் ஆவுகள் இருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி சொல்லி முடியாது அவர் நான் பாடுவேன் பாடுவேன் பாடாமல் இருக்க மாட்டேன் பாட்டு பாடும்போது நான் வாய் திறந்து பாடுவேன் பாடுவேன் என்ன செய்வார் நன்மையினால் நிரப்புவார் ஹலே மூடி இருக்கிற வாய்களை நன்மைனால் நிரப்ப முடியாது என்று நாம் காணுகின்றோம் அது கர்த்தரிடத்திலிருந்து யார் யார் நன்மை பெற்றிருக்கிறோம் அவருடைய உள்ளங்கள் துடிக்கும் எப்பொழுது ஆலயத்துக்கு போகலாம் எப்பொழுது பாடலாம் எப்பொழுது மகிமைப்படுத்தலாம் என்று அந்த நல்ல கிருப்பையை தேவன் நமக்கு தந்திருக்கிற அப்படின்னாலே நாம் சோதரிப்பமாக ஹலோயா தேவனுக்கு மகிமை இந்த நாளில் உங்கள் வைக்க முடியாத தேவன் அருள்கின்ற சில வார்த்தைகளை நாம் தியானிப்போமாக ஹலே தேவனுக்கு சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபதாவது வாக்கியத்தை ஒருவர் அறிவில் அறிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இன்று நமக்கு அருள்கின்ற வார்த்தைக்கு நான் என்று அறிவில்லாத மனிதன் அறிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கின்றான் மிருகங்களுக்கெல்லாம் ஐந்து அறிவுதான் மனிதனுக்கு மட்டும் கூடுதலா இன்னொரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவு என்ன அந்த அறிவு மெய்யறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்று நாம் காணுகிறோம் அதாவது எவ்வளவு கணபருந்தவனா எவ்வளவு ஞானியா எவ்வளவு அறிவாளியா என்ற இருந்த போதிலும் அவன் அதாவது தேவனை அறியக்கூடிய மெய் அறிவு தேவனை அறியக்கூடிய ஆழமான அறிவு யாரிடத்தில் இல்லையோ அவன் மிருகத்துக்கு சமானமாக இருக்கின்றான் என்று வேதம் சொல்லுகின்றது ஆன அப்படினால்தான் உலகத்தில் மனிதன் மனிதனை சாப்பிடுகிறான் மனிதன் மனிதனுக்கு கொடுமை செய்கிறான் மனிதனை மனிதனாக மதிக்காதபடி மனிதனை இம்மை செய்யப்படுகிறான் எல்லாம் உலகத்தில் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா அருமையான கத்துடன் பிள்ளைகள் அதாவது வரம் கொடுத்திருந்தார் வல்லமை பெற்றிருக்கலாம் தேவனை அறியக்கூடிய என்பது வேறு வேதத்தை அறிகால் மட்டுமல்ல அதாவது அனுபவித்து அறிகின்ற ஒரு அறிவு இருக்கிறது அதில் நாட்டம் கொள்வது அறிவுடைய மற்ற ஜந்து சார்கள்ரு பத்து ஒன்று பெற்றும்தீனமும் அப்படியே செய்யும் மய்மை உண்டாவதாக விளையாறப்பட்ட பரிமள தைலம் பல லட்சங்களுக்குரியதாக இருக்கலாம் அது மூடி வைத்த ஒரு சொந்த விழுந்துவிட்டால் அது நாரி கட்டு போகுமா அதே போல ஞானத்திலும் அறிவிலும் பெயர் பெற்றவனும் சொற்ப மதியனத்தில் நாரி போகிறான் என்ன நாம் காணுகிறான் புகழும் அவனுக்கு இருக்கிற அந்தஸ்துகளும் மரியாதையும் எல்லாமே போய்விடுகிறது காணுகிறோம் சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கலாம் ஒன்று மரியாதவனாக இருக்கலாம் அவன் தேவன் அறியக்கூடிய அறிவை பெற்றிருந்தால் அதாவது அவன் எங்கும் கனம்பற்றவனாக இருப்பான் எங்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனாக அவன் இருப்பான் என்று நாம் காணுகின்றான் அவனை மக்கள் நம்புவார்கள் அவனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தீமை செய்ய மாட்டான் பிறருக்கு மாட்டான் செய்வார் பொய் சொல்ல மாட்டான் என்று நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை யாருக்கு ஏற்படும் என்றால் தேவன் அறிந்த அறியக்கூடிய அறிவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தீமை செய்யவே மாட்டான் கொண்டு போட்டாலும் சுற்று போட்டாலும் அவன் தீமை செய்ய மாட்டான் என்று நாம் காணுகின்ற அறிவியல் ஒரு சொற்ப மதியினம் ஆண்டு ரெண்டு விசை தரிசனத்துல சொன்னார் குணப்படாத புரஜாதி பெண்களை நீ ஏற்றுக் என்று தரிசனம் கொடுத்திருந்தார் அவன் அதை விரும்பின கடைசியில் அவருடைய நிலைமை எங்க போயிவிட்டு பாருங்க நாரி கட்டுப்போகும்படியாக ஆயிற்று என்று நாம் காணுகின்றோம் ஆகிவிட்டதை அப்படி போல பேர் அருமையான தேவனை அறிந்தவர்கள் என்று நான் சொல்கிறது இல்லை இன்று ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் பைபிள் காலேஜ் என்று படித்துவிட்டு அங்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் ஹிஸ்டரியை சொல்லிக் கொடுக்கிறார்கள் திருப்பி பிரசங்க பண்ண வேண்டிய அதாவது எப்படி பண்ண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றி கவர்கள் மிகவும் சொமான பெயராக இருக்கிறார்கள் என்ன நாம் காணுகின்றோம் அது கற்றுட பிள்ளைகளை இறைவனை அறியக்கூடிய மெய் அறிவு சாதாரண ஒரு பேதைக்கு இருக்கிற அறிவு பெரிய ஞானிக்கு இருக்கான் அவன் அவன் கடவுளை தேவாலயத்தில் காணுகின்றோம் மைமை உண்டாவதாக இதே நாகர்கோவில் ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் தேடி வீட்டுக்கு சென்றார் சென்றபோது வீடு பூட்டியிருந்தது வீட்டார்கள் வெளியே உட்கார்ந்து இருந்தார்கள் பெண்கள் பிள்ளைகளை அப்ப ஐயா எங்க ஐயா வீட்டில பூட்டி கதவு போட்டி நிலக்கண்டாடி முன்னால தினகரன் ஐயா பிரசங்கம் பண்ண மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு கற்றுக்க பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவதற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு நிலக்கண்டாடி முன்னால என்று எப்படி நம்முடைய தோற்று எப்படி கை செய்ய எப்படி பேச வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று இதைத்தான் கட்டார்களே ஒழிய சரி பரிசு தோகங்கள் இருக்கலாம் பரிசுகளை போல ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லாதவர்கள் அவர்தான் வந்து விட்டாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சத்தத்தை கேட்டால் ஒளிர்ந்து அவர்தான் பேசுகிறாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது ஆனால் இறைவனை அறியக்கூடிய ஒரு அறிவு ஆழமான அறிவு இருக்கிறது அதைத்தான் நான் இந்த இதில் சொன்ன ஊழியர் மாநாட்டில் அதாவது ஒரு மனிதன் கடவுளுக்காக தியாகம் பண்ண வேண்டும் என்றால் அதாவது இந்த லோகத்தை ஒருவன் வெறுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவ தரிசனம் வேண்டும் என்று தேவனை பற்றிய அவருடைய எதிர்காலத்தை பற்றிய அவனுக்கு அடுத்து தேவன் தேவனுக்காக வாழ்கின்றவர்களுக்கு வைத்திருக்கிற மகாபுரிய பாக்கியம் என்ன என்கிற தரிசனம் அவனுக்கு இருக்க வேண்டும் என்ன தரிசனம் தானியலுக்கு தோன்றிய தலையில் உள்ள தரிசனம் அல்ல மற்றபடி காட்சி தரிசனங்கள் இருதயத்தில் உண்டாகிற ஒரு தரிசனம் இருக்கிறது தேவனை தரிசிக்கிற பாய்க்குவார்கள் அவர்கள் அங்க தரிசிப்பாங்க தேவ தரிசனம் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சுத்தமா இருக்கணும் இருதயத்திலே கண்ட கச்சடா வைத்துக் கொண்டு கண்ட கேட்க வைத்துக் கண்ட பொறாமைகள் சுகுது வாது வேதனைகள் அதாவது பலமான வஞ்சகங்கள் இவைகளெல்லாம் இருதயத்திலே பேணி வைத்துக் தேவ தரிசனத்துக்காக காத்திருந்தால் வேறு தரிசனம் தான் கிடைக்கும் அது அப்படினால அருமையான கத்துணை பிள்ளைகளை இறைவனை அறியக்கூடிய ஒரு மைய அறிவு இருக்கின்றது தேவ தரிசனம் உண்டாயிற்று அதுபடினால அவர் அடுத்து இளவரசனாக எகிழ்ச்சை ஆறக்கூடிய அரசனாக வரக்கூடிய பதவி அவருக்கு காத்திருந்தது ஆனால் அவர் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார் ஒதுக்கிவிட்டு எகவனார் ஆடு போயிட்டார் எகிப்தல உள்ள அந்த பக்கிசங்கள் எகிப்தல அந்த கீழ மரியாதைகள் வேண்டாம் எார் அவமானங்களை ஏற்றுக்கொள்கிற அப்படி மக்களுக்கு ஒரு பெரிய இன்பக்கான ஒரு பெரிய மகத்துவமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது என்கிறது அறிந்தவர்கள் எகித்தருடைய பொக்கிசங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்த துன்பத்தை அனுபவி மேலென்று எண்ணினார் தேவன் அவரை விட்டுவிட்டாரா இந்த பூமியிலே அவர் ஒரு பெரிய தலைவனாக மாற்றவில்லையா அவர் மூலமாக பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்யவில்லையா அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவரை அறியக்கூடிய அறிவு ஆபரஹாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவர் எங்க கூடியிருந்தார் கூடாரத்திலே கூடியிருந்தார் கட்டி உண்டாக்கியே அந்த அஸ்திபாரங்களில் உள்ள அந்த மகாபுரிய நகரத்துக்கு அவர்கள் வாக்குப்பட்ட ஈசா கோடு காத்திருந்தார் என்ன நாம் காணுகின்றோம் அவருடைய வீடு எப்படி இருந்ததா அவருக்கு அவருடைய தங்குவதற்கு தான் அந்த கூடாராம் அவருக்கு எத்தனை வேலைக்காரர்கள் எத்தனை வேலைக்காரர்கள் எவ்வளவு மிருக ஜீவன்கள் எவ்வளவு பெரிய ஆசி அவ்வளவு பெரிய பணக்காரன் அவ்வளவு பெரிய ஒரு மனிதன் நினைத்திருந்தால் பெரிய மங்களா கட்டி குடியிருந்திருக்கலாம் இல்லை ஹலேலையா தேவ தரிசனம் உண்டாயிற்யா இனி ஒரு பலன் கிரான அதற்கு நிகழாகுமா அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ராட்சியத்திற்கு நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்று இவைகளை வெறுத்தார் என்னுடைய வீட்டுக்கு வந்த மூன்று பேரையும் உட்கார வைப்பதற்கு அருமையானவர்களே அதாவது உலகத்தை அறியக்கூடிய அறிவு ஒரு மனிதனுக்கு வேண்டும் அவர் யார் அவரை பின்பற்றுகிறதால கிடைக்கக்கூடிய எதிர்கால மேன்மை என்ன என்ன கிடைக்கும் என்கிற அவன் தன்னுடைய உள்ளத்தில் தரிசித்து தேவனை அறியக்கூடிய அறிவில் போதுதான் இந்த லோகம் அவனுக்கு வெறுத்தே போய்விடும் அதாவது இந்த லோகத்தில் வந்து இல்லை அற்பகாரியங்களை வெறுக்க முடியாமல் பரலோகத்தை வெறுக்கிற பேர் உண்டு இந்த நாட்களிலே அற்பகாரியத்தை விட்டுவிட முடியாமல் பரலோகத்தினுடைய மேன்மை அறியாத மறக்க முடிய உதர முடியவில்லையே தேவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும் அது இல்லையா தேவனை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் அதாவது இப்படி சொற்ப மதியனத்தில் வீழ்ச்சி அடைந்து போய்விடுகிறார்கள் விழுந்து விட்டு அப்புறம் கண்ணீர் வடிக்கிறது நான் காடுகிறேன் என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தில அப்படி எத்தனையோ பேரை நான் கண்டிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு எச்சரிப்பாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது அல்லவா அதாவது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது அல்லவா சிறுவல் ஜனங்கள் அவர்கள் அதாவது மோசைக்குள்ளாக சமுதிரத்தினுடைய ஞான ஸ்தானம் பெற்றார்கள் ஞான போஜனத்தை ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள் அவர்கள் ஞான பெற்றவர்கள் அவர்கள் தேவனுக்காக மீட்கப்பட்டவர்கள் ஆனாலும் அவர்கள் சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போய்விட்டது என்று கத்தர் சொன்னார் அருமையானவர்களே இன்று ஆலயத்திற்கு வந்தாலும் அநேகருக்கு அந்த மெய்யர் பற்றி அறிவு சரியா இல்லாதபடி சின்ன காரியத்திற்கு பிறன்று ஐயோ அங்க அடிக்கிறான் அங்க அடிக்கிறான் அங்கே கோயில் ஒன்றும் இல்லை இன்று ஒன்றும் கூடாது என்று உலகத்தில் எந்த மனிதன் கற்றலை எடுவது தேவனுக்கு மயமதாக சிறச்சாலைக்கு போனாலும் சிறச்சாலையில ஆராதிப்போம் அங்கே பவலும் சீலாவும் பற்றி சொல்ல கட்டளை விதித்த போது அங்கே நடராத்திரி வந்து உடம்பெல்லாம் காயம் அடித்து உதைச்சு சிறையிலே தள்ளிவிட்டார்கள் நடராத்திரி வந்ததுலாம் கோயில்ல இருக்குது கையில போட்ட விலங்கு காலில் போட்ட விலங்கு இதை ஜாலராகனாக பயன்படுத்தி விட்டார்கள் பாடினார்கள் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது இல்லை மனிதன் எனக்கு என்ன செய்வான் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் சொன்னார் சரீரத்தை குறை செய்து ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு பயப்பட வேண்டிய தேவனைப் பற்றிய அறிவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர் யார் அவருக்கு நமக்குள்ள சம்பந்தம் என்ன நம்மை எப்படி வைத்திருக்கிறார் இருக்கிற கருவிழி கண்ணை தொடர்கிறான் கருவிழி தொடர் என்று சொல்லிருக்கின்றார் அதனுடையால் அப்படிப்பட்ட இடத்தில் அமை கத்தர் வைத்திருக்கின்றார் தேவனுக்கு மயில் உண்டாவதாக இப்பொழுது நாம் வார்த்தைக்கு வருவோம் கணம் பொருந்திய மனிதனாயிருந்தும் அறிவில்லாத மனிதன் தேவனை பற்றிய அறிவில்லாத மனிதன் மற்ற ஜந்துக்களுக்கு சமான இருக்கின்றான் அவைகளுக்குலாம் ஐந்து அறிவு மனிதனுக்கு கூட ஒரு அறிவு அதுதான் உயிரவன் அறியக்கூடிய அறிவு கலையிலுயா அந்த அறிவை மனிதன் பெற்றிருக்க வேண்டும் அந்த அறிவு ஒரே நாளில் கிடைக்கிறது அல்ல அதை முழுமையாக அறியவும் முடியாது என்று நான் காணுகின்றோம் ஒரு மனிதன் பிதாகுமாரன் பர்சுத்தாவி என்கிற இந்த முழுமையை சரியாக அறிகிறது வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று ஒரு கடற்கரையிலே போய் இப்படியே தியானத்தில் இருந்துட்டான் அரிய வரைக்கும் போக மாட்டேன் அந்த இறைவனை பற்றி முழுமையாக அறிகிற வரைக்கும் போக மாட்டேன் அப்போ இந்த தியானத்தில் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி இந்த காட்சி அவனை காட்டப்படுகிறது ஒருவன் ஓட்ட சரட்டை வச்சு தண்ணீரை கோரி கோரி நண்டுத்தில் கொண்டு விடுறான் அப்போ இவர் அந்த தரிசனத்தில் அந்த தியானத்தில் இருக்கும்போதே கேட்கின்றார் என்னப்பா இந்த ஓட்டு கையில் இருக்கு சிரட்டை அது நல்ல சரட்டைமில்ல ஓட்ட சரட்டை கோய்ட்டோட பாதி தண்ணி வழியில் ஒழி போகுது இது என்ன செய்ய போற இந்த கடலை ஒத்து வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவன் சொல்லிருக்கான் கடலை ஒத்து வைக்க முடியுமாப்பா கையில் இருக்கிறது ஓட்டச்சரண்ட அதோடு அதோட அதனால முடியுமா கடல் என்றால் என்ன அது அளவுக்கிடங்காத எனக்கு என்ன சிந்தனைக்கிடங்காத தூரமானதாச்சுது அப்படின்றால் இறைவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா வீட்டுக்கு வந்தாரி என்ன சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய பெற வேண்டும் அதற்கு மேல நாம் நலகை தாண்டி போகக்கூடாது என்பதுதான் தேவனுக்கு மய்மை அது அப்படினால இறைவனை அறியக்கூடிய அறிவை நாம் பெற வேண்டும் பெற்றால் முதல்ல சொன்னேன் ஊழியக்காரர்களா இருக்கிறவர்களிலும் அநேகர் இறைவனை பற்றி அறியாதபடியினால் அவர்கள் இடைக்காலத்திலே பணத்திலேயும் அது பெண் ஆசை மண்ணாசை என்ற இந்த எதிலேயாவது ஒன்றை விழுந்து த நாம் காண்கின்றோம் இது காரணம் என்ன என்றால் இறைவனை பற்றிய அறிவு இல்லாத எந்த அளவுக்கு இவர்கள் இறைவனை பற்றி அறிந்திருக்கிறார்கள் அறிவு எவ்வளவு இருக்கிறது என்கிறத நாம் அதில் கணித்துக் கொள்கின்றோம் அருமையானவர்கள் இறைவனை பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்கும் போது தீமை செய்ய பயப்ப அவன் கடவுளுக்கு எழுதியிருக்கிறது அறியாத அவர்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் காண காணிக்கைகளை அற்பமாக எண்ணினார்கள் மற்றும் சில அவர்கள் செய்தார்கள் வாசிக்கும் போது இந்த ஏலியின் பிள்ளைகள் அதாவது பிள்ளைகளாயிருந்தும் இவர்கள் என்ன செய்யவில்லை கர்த்தரை அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது மக்களாக இருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை கத்தரை அறியவில்லை ஏழையினுடைய பிள்ளைகள் பிரதானா சாரியனுடைய பிள்ளைகள் தான் ஐயோ பாஸ்டுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கலாமா பாசனுடைய பிள்ளையா இருக்கலாம் பாசனை அறிந்திருப்பார் பிள்ளைகளை இறைவனை அறியாவிட்டால் என்ன பண்ணுவது இங்கே ஏலியனுடைய பிள்ளைகள் தேவனே இறைவனை அறியாதவர்களாக இருந்தபடியால் மக்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஆஹ் பிள்ளைகளை இன்று கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற பெரும்பகுதி மக்கள் இறைவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இறைவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது தெரியும் சுற்றிவிட்டான் காலையில் வேலைக்கான வெளியிறங்கினார் றங்கும்ப்தான் படைகள் என்ன என்று எலுசாவை பிடித்து கொண்டு வரும் அரசன் கட்டளை அவன் கடவுளை அறியாதவன் அவ்வளவு பெரிய வரம்பற்ற மனிதனுடைய கையில இருந்தானே ஒளியே இறைவனை பற்றி அறிவு அவனுக்கு கிடையாது வேலைக்காரனா இருந்தான் அவருடைய ஆசிர்வாதத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவ்வளவுதான் அவனுக்கு இறைவனை பற்றி அறிவு இல்லை ஆனப்படினாலும் வயதாகி விட்டில் அதிர்ச்சியான செய்தியை கேட்டவுடனே சிரிக்கிறார் போல என்று எழுதினால சொன்னார் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்ம இருக்கிறவர் ஆமா அவர் இறைவனை அறிந்தவர் இறைவனை பற்றி தெரிந்தவர் அது காட்டுக்குள் இருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் சுற்றி எப்பொழுது ஒரு படையே இருக்கின்றது ஆண்டவராஜ் என்ன பெயர் சேனைகளின் கர்த்தர் சேனை ஒரு பெரிய சேனைக்கு அவர் தளபதி சேனையினுடைய அதிபதி தேவனாய் சேனைகளின் தேவனாக ஒரு பாதிப்பு என்றால் சும்மா இருப்பாங்க ரத்த சாட்சியா மறித்துதான் போக வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தால் அது ஓகே அது கடவுள சுத்தம் இல்லை என்றால் என்ன சொல்லி இருக்கிற மயர் எல்லாம் ஒன்றும் அவரது அனுமதி இல்லாமல் அருமையான கத்துழைப்பிழைகளை அவர் சொன்னார் அவர்களோடு இருக்கிற பாருங்கள் நம்ம இருக்கிறது அதிகம் என்று சொன்னார் அவனுக்கு அது விளங்கவில்லை தப்பாக புரிந்தான் உடனே ஒரு சின்ன ஜெபம் படினார் அந்த ஒரு நீர் எனக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை இவன் பார்க்க முடிய கண்களை திறந்து விடும் என்றும் குதிரையும் அக்கினி ரதமும் குதிரை இல்லையா நிக்குது ஐயோ ஆமா அருமையான கட்டணப்பிள்ளைகளே வேதத்து இது சத்திய வேதம் இது எழுதிருக்கவை தான் உண்மை இது நடந்தது நடக்கும் நடக்கும் போகிறது பேருடைய பிள்ளைகளை இறைவனை அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறார் ஆராதித்தாலும் ஊழியர் செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற பேரடை அறியக்கூடிய அறிவுக்கு சமயம் ஒதுக்குங்கள் அதற்காக சமத்துறை காத்திருங்கள் ஆண்டவன நீங்கள் யார் இறக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு என்ன என்னை பற்றிய சுத்தம் என்ன அது எனக்கு காண்பியும் என்று படம் போல் ஆண்டவர் காண்பிக்கும் முடியாக பிராசப்படுங்கொரு சாப்பிட்டு பார்த்தவன் சொல்லுகிறது பார்க்கிறோம் அதாவது சொல்லுகிறவன் கூடுதலாக சொல்ல முடியாது என்பது உண்மை பொருளை அவன் வர்ணிக்கலாம் அந்த புத்தக படிச்சேன் சொன்னாங்க என்று சொல்லவே இப்படித்தான் அது என்று சொல்வதற்கு அனுபவ ரீதியாக வேண்டியவைகளாக இருக்கிறது அதற்கான ஹலே லோயா அனுபவ ரீதியாக கட்ச அதாவது நல்லவர் என்பதை படித்து பாருங்களா ரசித்து பாருங்க அந்த புத்தத்தில் படித்து பாருங்க இந்த புத்தகத்தில் படித்து பாருங்கள் என்று எழுதவில்லை பாரு வாழ்க்கையில எப்படிப்பட்டவர் தெரியும் ஆலயத்தை உடைக்க வந்தார்கள் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நாம் பெற்றிருந்தோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவரை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றது இந்த அறிவியை பெற்றவர்கள் யார் சொல்லுகிறார்கள் அன்பை விட்டு நம்மை அவர்கள் சரியாக அறிந்து கொண்டவர்கள் எலுமி உப்பை ஒன்னா சேர்த்து அது ஊறுகாய் ஆகிவிடும் எழுமை சம்பளம் உப்பாக மாற்ற முடியாது என்று நாம் பார்க்கின்ற அது ஊறுகாய் வேறொரு பேர் அதுக்கு வந்து விடுகின்றது கழுவினாலும் கழுங்குதான் போகின்ற வழிய அதை மறுபடியும் பழைய வைக்கொண்டு வர முடியாது என்று பார்க்கின்றோம் அதே போல வயார்மையான பிள்ளைகளை நாம் இறைவனை அறியக்கூடிய அறிவைப் பெற்று இறைவனுக்காக வாழ வேண்டும் நிற்க வேண்டும் வாழ்க்கையில் இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டு நான் சொத்து இருக்கிறேன் அதுதான் மெய்யான அறிவு என்று இங்கே அதாவது ஞானி சாலகன் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் நீதிமன்றிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒரு அவனுக்கு முடிந்தது தேவனை அறிகிற அறிவுடைய மக்களுக்கு ஆண்டவர் நிச்சயத்தில் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் மகா பெரியது ஒரு சபைக்கல்ல நம்முடைய காரியமா ஒரு லாயர் தலையிட்டு இருந்தார் இந்த நாகர்கோவில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அவர் லாயர் அவர் நம்முடைய வழக்கில் ஒன்றில் அவர் தலையிட்டு அவருக்கு அவருக்கு உடம்புல ஒரு பெரிய வியாதி இருந்தது அப்போ பாஸ்ட் அவருக்கு ஆலோசனை சொல்லி சார் நீங்க இந்த பூமியில இவ்வளவு நாள் இந்த அட்வொகேட் வேலை பார்த்துட்டீங்க அதனால பரலகை இந்த ஒன்று எப்படி இந்த லாயர் வேலை பார்க்கறவங்கள நிறைய தவறுகள் பண்ண வேண்டியது நிச்சயமாக வரும் எல்லாத்தையும் உண்மையை சொல்ல முடியாது உண்மைக்காக வாதாட முடியாது அது இருக்கட்டும் கத்தர் எஸ்து கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நீங்கள் பாவ அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பர்சுத்தாவியம் கற்றுறவங்களுக்கு தருவார் நீங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது கொஞ்சம் நாள் நீடித்தார் அப்புறம் சரி அல்ல என்று அவர் பாவரிக்கை செய்து நான் ஞானஸ்தானம் இப்போ தண்ணியில முக முடியாது டாக்டர் சொல்லி இருக்கிறார் தண்ணியில் முக முடியாது நான் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறேன் என்று ஞானஸ்தானத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டார் ஒப்பு கொடுத்து விட்டார் அவர் பாவரிக்கை செய்து அவருக்காக ஜோம் அடிக்கொண்டிருந்தோம் திடீர் என்று சி எம் எஸ் ஹாஸ்பிட்டல இருந்து அதை டிஸ்சார்ஜ்ல அங்கிருந்து முடியாமல் அனுப்பிவிட்டார்கள் முடியாமல் அனுப்பிவிட்டார்கள் அவர் வழியில வரும்போதே பஸ்ல அவர் காலமாகிவிட்டார் அவரை எப்படியும் வீடு கொண்டு சேர்த்து விட்டார்கள் பின்னர் அவருடைய மரணம் அவருடைய நல்லடக்கம் நடந்தது ரெண்டு மூன்று தினங்களுக்கு பின்னாலே அவருடைய ரொம்ப டியர் ஃப்ரெண்டாக இருந்த நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர் அவரோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவர் அவர் அவர்தான் இந்த நல்லடக்கமெல்லாம் செய்வதற்கு ரொம்ப உதவியாக இருந்திருந்தவர் இரவில் தரிசனத்துல அந்த அந்த லாயர் அவர் பார்த்திருக்கிறார் அவர் எங்களுடைய வீடு தேடி வந்திருக்க ஒரு புது கார்ல எங்களுடைய வீடு தேடி வந்தார் அப்ப இவர் நம்முடைய ஊழியக்காரன் வந்து சார் நீங்க இப்படி எப்படி வந்து இங்க எப்படி எல்லாம் நீங்க மறுச்சு ஒண்ணு சத்தம் கூடாது நான் வண்டி வீட்டுக்குள்ளே இறங்கக்கூடாது நான் இப்பொழுது வர முடியாது ஆனால் வந்திருக்கிறேன் அந்த ரெண்டு பாஸ்டர்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னதாக சொல்லிடணும் நான் ஒரு குழு குழுவான் ஒரு மகிழ்ச்சியான இடத்துல இருக்கிறேன் என்ன கொஞ்சத்தான் செய்தார் கொஞ்சம் பாவரிக்கம் செய்து அதாவது ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று ஒப்பு கொடுத்தார் இப்ப எங்க அவர் மரணமா எங்க பாருங்க பரதேசில குழு குழுவான ஒரு இடத்துல இருக்கிறார் என்று இவரிடத்துல சொன்ன அவருடைய மனைவி இப்ப கேரளாவில இருக்காங்க அவங்க கிட்டயும் அதாவது சொல்லி போய் சொல்லி இருக்கிறார் என்னை கவலைப்படாத நான் ஒரு கொழுகுழு குழு என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான இடத்துல இருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம் ஹலோ ஹெலோயா என்னை மறித்து போனவர்கள் திரும்ப சொல்லலை இந்த ஒரு சம்பவத்தை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் சொல்லியிருக்கிறார் வண்டி வீட்டுகளை இறங்கக்கூடாது போய்விட வேண்டும் இதை சொல்லிட்டு போதுக்காக வந்தேன் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வழி திறந்தார்களே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி தந்தார்களே அதாவது நான் இந்த பூலோகத்தில் இத்தனை அவதிகளும் பட்டு வேதனை பட்டு கொண்டிருந்தேன் நான் நரகத்துக்கு போய்விடாதபடி என்னை காப்பாற்றினார்களே இறைவனை அறியக்கூடிய அறிவை நான் கொஞ்சமாக பெற்று அவருடைய சத்தியத்தை கை கொண்டபடினாலே இன்றைக்கு ஒரு அருமையான இடத்தில் இருக்கிறேன் அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டும் சொல்லி அதாவது வழி எனக்கு காண்பித்ததற்காக நன்றி சொல் என்று சொன்னார்கள் உங்களுக்கு சொல்லுவேன் அவங்க கிட்ட நீ கேட்ட இன்னும் உருவாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே இறைவனை அறியக்கூடிய அறிவு அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் கை கொள்வார்கள் அவர்கள் பிடிவார்கள் காலதாமதம் செய்ய மாட்டார்கள் உடனே உடனே கற்று தந்திருக்கிற இது பொண்ணான நாட்களை பயன்படுத்தி கொள்வார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது இந்த நாட்களில் இறைவனை கொஞ்சமாய் அறிந்திருக்கிற நாமும் இன்னும் கூடுதலாக அறிய வேண்டும் இறைவனை பற்றி அறிவு ஏராளம் ஏராளம் இருக்கின்றது என்பதை நியாய பிரமாணத்தை அறிந்திருந்தார் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றிருந்தார் கற்று தேர்த்தி அடைந்திருந்தார் பெரிய ஒரு பட்டதாரி படக்காரன் கப்பல் வியாபாரியுடைய மகன் பெரிய பெரியார் மகன் தான் பெரிய இருக்கணும் என்று பெயரை இந்த சவுல் தேவனால் சந்திக்கப்பட்ட காலத்தில் என்னுடைய பெயர் கூட பெரியவனாயிருக்க கூடாது என்று சொல்லி அவர் தன்னுடைய பெயரை பவுல் என்று வைத்தார் ஆர்சி பயவுள்ள அவருக்கு பெயர் சின்னப்பர் என்று எழுதிருசி பைபிள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பைபிள்ல அவருக்கு சின்னப்பன் என்ற பெயர் சின்னவன் பேர் சின்னவன் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு வந்தவுடனே தன்னை தாழ்த்து விட்டார்கள் என்று அந்த மேடெல்லாம் போயிட்டு அவர்களே நான் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு அவருக்கு முன்னால புழுவாக இருக்கிறேன் அவருக்கு முன்பாக நான் யார் அவருக்கு முன்னால என்ன தகுதி ஐயோ அவர் எவ்வளவு பெரிய மகான் எவ்வளவு பெரிய தேவன் சொல்லால் படைத்திருக்கின்றார் அவர் மூலம்தான் சகலமும் இயங்குகின்றது அவர் மூலம்தான் எல்லாம் நடக்கிறது அப்படிப்பட்ட முன்பாக நான் என்னுடைய படிப்பு என்ன இறைவனை அறியக்கூடிய அறிவு அந்த உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் என் ஆண்டவரை இன்னும் நான் அறிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறது நாம் இங்கே காணுகிறோம் பிளிப்பிருக்கிறது நிறுவம் மூன்றாம் அதிகாரம் எட்டு டு பத்து வரைக்கும் வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கிறார் மாத்திரமையின் கர்த்தராகி கிறிஸ்து அறிவின் மேன்மைக்காக அது மாத்திரமல்ல கர்த்தனாகிய கிறிஸ்தேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக உடைவனாக என்ன செய்வது குப்பை என்று சொல்லுகிற என்ன என்னுடைய படிப்பு அவரை நான் கண்டுகொண்ட முடிய அவரை பற்றிய அறிவு எனக்கு வந்துவிட்டப்படுகிறார் வேடெல்லாம் நஷ்டம் வேறலாம் வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறேன் அவரை அறிவிக்கூடிய அறிவு மெய் அறிவு என்று சொல்லுகிறார் அறிகிற அறிவு மெய்யான அறிவு எளிய மக்கள் இன்றைக்கு லாபம் அறிவதற்கு என்னத்தலாமும் அறிவதற்கு ராப்பதலாக படிக்கிறார்கள் படிக்கிறார்கள் அறிய விரும்புகின்றார்கள் பிரோஜனம் என்ன பரிசுத்தன்கிற அறிவு கண்ணதாசன் புதிய பாட்டுக்கு விளக்கம் எழுதினார் அவர் விளக்கம் எழுதி அந்த எல்லா ஒத்திகை பார்க்கிற நடந்தது அவர் அந்த புதிய பாடை படித்த நாளில் தான் அவர் குடியை குடியிரு தண்ணி குடிக்கல அவருடைய பாட்டிலேயே கோப்பையில் என் குடியிருப்புன்னு தான் அவர் பாடியிருக்கிறார் அவருடைய குடியிருப்பே கோப்பையில் தான் அப்படி இருக்கிற அவர் இந்த புதியர் பாட்டிற்கு விளக்கம் எழுத ஆரம்பித்த உடனே அந்த கோப்பையெல்லாம் போயிடுச்சு இந்த மகானுடைய அறிவு அவருக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே இதை மறந்துவிட்டார் வீட்டில் வரும்போது மனைவி சொல்வார்களா வீட்டில் பிள்ளைகள் அனந்தமே சண்டை போட்டு நடக்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க என்று சொல்லுவார் அம்மா சொல்ல ரெண்டு மூணு நாள் பாத்திருக்காங்க அந்த அம்மா சொல்லிட்டு ஒத்திக்கையெல்லாம் அங்கே வச்சுக்கணும் எங்க வீட்டில் இருந்த மாதிரி இருந்தால் வீடு சிறுஞ்சி போகும் இல்லை இல்லை என்று சொல்லி அம்மாவுக்கு பொறுமையை பற்றி கற்றுக் கொடுத்தாரான் அவர் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு விளக்க எழுதி இருந்த நாட்களிலே அவருடைய குணமே மாறி இல்லையா இல்லையா மாறி விட்டதாம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே இறைவனை அறியக்கூடிய ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு பரிசுத்தன் அறிகிற அறிவு வந்துவிட்டால் அவன் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் களைந்து போய்விடும் அழகா அழையலோயா அந்த மையவனுடைய அறிவு அவனுக்குள்ளே வரும்போது அவனுக்கு நான் என்கிற அந்த ஆணவம் எல்லாம் அவனை விட்டு போய்விடுவான் நான் என்கிற என்ன ஆணவன் நாலு நேரம் வயிற்று போக்கு ஆயிடுனா கிடக்கடம் தெரியாது அப்படி ஆயிடும் அதாவது காலை எடுக்க முடியாது கையை எடுக்க முடியாது நான் என்கிற இந்த உலகத்தினுடைய அசத்தங்கள் எல்லாம் மாறிவிடும் போராட்டம் மர மட்டுமே போராட்டம் கண்ணு மூடினால் கண்ணுதாறு மூடி இருக்கிறது மனவராக எங்கேயோ போய்விடுகிறது இறைவனை அறியக்கூடிய அறிவு நமக்குள்ளே வர வரதான் இதில் அந்த வெற்றி உண்டாகும் ஜெயம் உண்டாகும் இல்லையா இல்லையா அந்த அப்படினால அவர் சொல்லுகிறார் கிறிஸ்தேஷனுடைய ஜீவனு பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே விடுதலை ஆக்கிட்ட காலத்தை செய்து விடுகிறேன் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் உடலையாக்குவார் என்று தவிக்கின்றார் ரோமருடைய அன்றைக்கு ரோமருடைய சட்டம் என்ன என்றால் ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் செய்து விட்டால் மரண தண்டனைக்குரிய குற்றம் செய்து விட்டால் அவனுக்குரிய தண்டனை என்ன என்றால் செத்து போன பாடி எங்கேயாவது பார்த்து அதனுடைய முதுகில வச்சு கட்டி பெல்ட் போட்டு கட்டி பின்னால் வச்சு கட்டி விட்டுருவாங்க கட்டி விட்டுருவாங்க அந்த மரண சரீரத்தை சுமந்து கொண்டு ஊருக்குள்ளே வர முடியாது அந்த பேட் சுமர் வாடகை எல்லாரும் விரட்டுவாங்க காற்றுக்குள்ளே அலைந்து அந்த டெத் பாடி இவனுடைய பாடியில் அந்த புழுக்கள் எல்லாம் அரித்து அரித்து அப்படியே காற்றுல செத்துவார் சொல்ல <laughs> வருத்தான் ார் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் ஏற்படுகிற மேன்மை கிறிஸ்துவேசுவை அறியக்கூடிய அறிவில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் ஒரு மனித வரலாறுகளே மலைப்பிரசங்களை இந்த புதியற்பாடை படிக்கும் போதே அவனுடைய சுவாபம் மாறுகிறது என்றால் நான் கடவுளை அறிந்த நாம் வேதாகமத்தை முழுந்து கையல் வைத்திருக்கின்றான் இதை படிக்கிற நாம் என்று கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் வேதத்தை கடமைக்காக நான் படிக்க கூடாது என்னுடைய பெயரை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் என்றால் என்னுடைய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவனை பற்றிய அறிவிலே குறைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் நான் பிறந்த வீட்டுக்குள்ளே அதாவது பிழைக்க மாட்டேன் என்று தூர போட்ட ஒரு மனுஷன் தானா அதன் அதாவது பிழைக்க மாட்டேன் என்ற அந்த ஸ்டெஜிலந்து தொண்டைகள் ஒரு சின்ன இருந்திருக்கிறது டாக்டர் முடியாது அப்போது மூணு நாள் கழித்து பார்த்தேன் அதே துடி பிறந்திருக்கு அதுக்கப்புறம் அவர்கள் சீச்சை விழிப்பான் பிழைத்து மனுஷனாக வந்திருக்கிறேன் ஆனால் அப்படி நான் என்னுடைய பெற்றோர்கள் வீட்டில் உள்ளவர்கள் பெயர் நாம் வைக்கக்கூடாது என்று எண்ணி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வேதாகமத்தை திறந்திருந்த கிராமங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு அப்படி ஒரு வசனத்தில் கை வைப்பாங்க அந்தவரே ஒரு வசனம் தாரம் அப்படி என்று வசனம் தாரம் என்று கேட்பார்கள் அப்படி கேட்டதில் வச்ச பேர் தான் என் பேரு என்பது நான் காரணப்பேர சொல்றேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக இப்படிதான் ஒரு வியாபாரி காலையிலே ஒரு வசனம் தாரும் என்று பைபிள் வந்து ஜோசியம் பார்க்கிற புத்தகம் அல்ல இது இறைவனை அறியக்கூடிய அறிவுக்காக எழுதப்பட்ட வாக்கியங்கள் அவைகளை நான் ஒழுங்காக வரிசையா படிக்க வேண்டும் அதாவது நான் போய் எங்க அவசரம் வேலைக்கு போகணும் டக்குன்னு பைபிள திறந்து ரெண்டு வசனத்தை படிச்சுட்டு அப்படி போட்டு போறதுக்கு அப்படியே வரிசையா படிக்கணும் பைபிள் வரிசையா படித்தா தான் நமக்கு விளங்கும் கடவுளை பற்றிய அந்த அறிவு நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த வியாபாரி காலையில அதாவது ஆண்டவரையே ஒரு வசனம் தாரமயிக்கு ஒரு நல்ல வசனம் தாரணம் வியாபாரத்துக்கு போறேன் அப்போ அப்படி பார்த்தேன் பார்க்கும்போது என்ன வந்தது யோதாசன் ஆண்டு கொண்டு சொத்தான் அப்போ ஐயோ ஒரு மோசமான வசனம்லாம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றுவர் இன்னொரு வசனம் தான் நீயும் போய் அப்படியே செய் ஆன அப்படின்னாலும் பைபிளை இந்த முறையெல்லாம் பார்க்க கூடாது அது அல்லையா அருமையான தேவடைய பிள்ளைகள இறைவனை பற்றிய அறிவு எப்படி ஒரு மனிதனுக்கு வரும் இறைவனை பற்றி அறிவை எப்படி பெற்றுக் கொள்வது இப்படி நாம் பார்த்தால் நாம் ஜோசியம் அதாவது கயிறையாக பார்க்கிற மாதிரி புத்தகத்தை பார்க்க ஆரம்பித்தால் வேதாமத்தை திறந்தால் கேட்க நிலையை கொண்டு விட்டு விடும் ஆன அப்படினால தவறான முறைக்கு நாம் அறிய விரும்பினாலும் அது கேடான வழியில கொண்டு போய்விடும் பரிசுத்திர அறிவியல் அறிவை நாம் பெற்றுக் கொள்வோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளது நாள் நாம் இறைவனை பற்றி அறிந்திருக்கிறோம் ஒரு சம்பவத்தை கேட்டோம் ஐயோ ஐயோ ஐயோ தேவன் என் மீட்பு இருக்கிறார் தேவையான கோல் மாத்திரமல்ல தடியும் இருக்கிறது தடி மாத்திரமல்ல கோலும் இருக்கின்றது உலகத்தில் எல்லாம் ஒண்ணும் புல்லு புண்ணு இல்லா விட்டாலும் காய்ந்து விட்டால் நிற்கிற மரத்து கொலையை என்னுடைய மெய்ப்பன் போடுவார் கையில இருக்கிற கோல் இருக்கு போடுவார் வானத்தி பூமி எனக்கு ஒத்தாசை ஐயோ நரி வந்து என்ன செய்ய புலி வந்துவிட்டால் என்ன செய்வது ஆடு பயப்படுகிறது இல்லை மேய்ப்பின் கையில தடி இருக்கிறது இல்லையா தடியினிகளை எதிரி வருகிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் என நம்பிக்கையை ஆடுகளைக் கொண்டு நம்ம நல்ல மேய்ப்பனாயிரு தாய்திராஜ் அவர் மேய்ப்பனாயிருந்தபடினால் அப்படியே அந்த பாணியில எழுதியிருக்கிறார் தேவருக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்துடைப்பிள்ளைகளே நல்லமைப்பு நம்ம இருக்கின்றார் அவரை பற்றிய அறிவை நாம் பெற்றுக் கொள்வோம் அவரை கூடிய அறியக்கூடிய அறிவை நாம் அப்படி இல்லாதனால்தான் மிருகத்தன்மையான நிலையிலே மனிதர்கள் மாறிவிடுகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் ஹலே லோய்யா ஹலே என்றால் ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு கடன் பிர மனஸ்தாபங்கள் மதக்கவலையில் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாயில என்ன இருக்கணும் வேதம் இருக்கணும் தேவனை அறிந்த அறிவு நம்முடைய உதடல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் உதள அறிவை காத்துறைவனை அறிந்த அறிவு இறைவனை அறிந்த அந்த அறிவு இருக்க வேண்டும் ஊரில் ஒரு ஆளா குடும்பத்தில் கூட இருக்கிறார் என்று நாம் தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டியதான் மலிகையாவது எழுதுகின்றார் மளிகையா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அறிவை நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தான் யார் யார் ரசிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்று வெளிப்படுத்தல் முதல ஆறாவது வாக்கியத்தில் நான் இப்படி வாசிக்கிறோம் எல்லாரும் ஆசாரியர்கள் ஆசாரியக்காரர்களுக்கு தானே சொல்லி இருக்கிறது நமக்கு அல்ல என்ற நாம் அத்தனை பேரும் ஆசாரியர்களா இருக்கிறோம் வாசிய அன்பு கூர்ந்து அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக ரத்தத்தினால நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கியிருக்கிறார் ஆசாரியர்கள் மாத்திரமல்ல நம்ம ராஜாக்களும் ஆக்கப்பட்டிருக்கின்றோம் லட்சத்தினாலும் மீட்டு கொல்லப்பட்ட நாம் யார் இன்றைக்கு 5 வருடம் ஆட்சியில் இருப்பது அரசாட்சி செய்ய போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது கேட்டார் ஆண்டவரு நாங்கள் எல்லாரும் பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன தருவீன் என்ன கிடைக்கும் என்று கேட்டார் சொன்னார் நீங்கள் பனிரெண்டு பேரும் பனிரண்டு சிஙாசனத்தில் உட்கார்ந்து பனிரெண்டு கோத்திரத்தையும் நியாயம் சாரிப்பீர்கள் அழைத்திருக்கிறார் இறைவனை அறியக்கூடிய அறிவு மெய்யான அறிவு நாம் ஏதோ பரலோகம் என்று சொல்கிறார்கள் என்று எணிவிடாதீர்கள் என்பது சாதாரணமான ஒரு இடம் அல்ல பரலோகத்தை அழந்துவிட்டால் நரகம் என்பது அதுவும் சாதாரணமான ஒரு இடம் அல்ல கொடிய தண்டனைக்குரிய இடம் அந்த இடத்துக்கு யாரும் போய்விடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த நரகத்துக்கு போய்விட்டு வந்தால் ஆனபடினால அருமையான தேவைய பிள்ளைகளை நரகம் என்பது கொடுமையான இடம் அதற்கு யாரும் போய்விடக்கூடாது நாம் ரட்சிக்கப்பட்டது மகாபுரிய கிருபை நாம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும் இந்த ரட்சிப்படைய மேன்மையை இன்னும் விளங்கிக் கொள்ளவும் தேவனை அறியக்கூடிய அறிவுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவனை அறியக்கூடிய மெய் அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் அனுவிப்பதற்கு ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா அவர்களுக்கு ஒரு பெரிய ராஜ பதவி இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார் இங்கே இந்த எகிர்த்த நாளைக்கூடிய பதவி எத்தனை நாளைக்கு இதனால் என்ன பயன் அது யுகாயுகமாக இருக்கிற இன்பங்கள் ஆடமிக்கிற தொழிலுக்கு போய்விட்டார் என்று நாம் காணுகின்ற பாசி ஒர்க் வரும்போது எங்களுடைய குடும்பத்தால் அப்படித்தான் எண்ணினார்கள் அவர்களை வைத்துதான் என்னுடைய குடும்பம் நான் பிள்ளைகள் ஜாஸ்தி பெற்றைய தாப்பனார் ரொம்ப கஷ்டப்பட்டங்களை வளர்த்தார் சின்ன வயதிலே அவங்க பாம்பு போயிட்டாங்க குடும்ப கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று அங்கே போய் சம்பாதித்து அதாவது சொத்துக்கள் எல்லாம் வாங்கி பாசப்ப தாப்பனார் கேட்டார் உன் பேர் நீ சம்பாதி இல்லை உங்க பேரு கழி அண்ணமாருக்கு எல்லாரும் கிடைக்கிற உரிமை எனக்கு கிடைத்தார் போதும் அப்படிப்பட்ட ஒரு பரந்தமான சபைக்குள்ளே ஊழியத்தில் அப்படித்தான் அவர் இருந்தார் பிள்ளைகளுக்கு ஒரு அடி பூமி அவர் இந்த பூமியில வாங்கி வைக்காமல் சொர்க்கம் போயிருக்கிறார் அதாவது சபைக்கு வெளியே உள்ளவர்களும் அதை பற்றி அரிய இன்றைக்கு ஒரு ஸ்தாபனங்களில் என்ன நடக்கிறது என்ன குழப்பம் நடக்கிறது கேள்விப்படுகிறோம் வழியே இல்லை ஒரு காரியம் நடக்கிற அது காரியம் மற்றபடி இந்த சமாச்சாரம் இங்கே இல்லை அதில் அருமையானவர்களே அப்படிப்பட்ட நிலையில செய்தார் தேவனுக்கு மயுமே அவர் பாம்பே அவர் வருகிறார் என்றால் திருநெல்வேலிக்கு ஆட்சியில் போய்விடுவார்கள் எல்லோருக்கும் பொருள்கள் வாங்கி கொண்டு வருவார் ரொம்ப ஆடம்பரமாக வருவார் ஸ்டேஜில் இருந்தாலும் ஆடம்பரமாக கணவன் மனைப்பிள்ளோடு வருவார் ரொம்ப வரவேற்பு ஊரே வரவேற்கும் இப்போ கடவுளுக்காக அவர் கடவுளை பற்றிய அறிவை பெற்றுக் கொண்டு கம்யூனிஸ்ட் வாழ்க்கை விட்டுவிட்டு பாவாழ்க்கையை விட்டுவிட்டு அவர் கத்தர்காய மிஷனரியாக தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டார் மிஷனரியாக அவர் வரும்போது எப்படி வருகிறார் அதாவது அவர் கொஞ்சம் அழைக்க விசுவாச நிலையில் வந்தபடினால ஏழ்மை நிலையில் ஆகிவிட்டார் ஜிப்பாவும் பஞ்சாவம் போட்டுக்கொண்டு அதாவது நல்ல பழமையாய்ப்போன துணிகளை போட்டுக்கொண்டு வந்தார் அவரை யாருமே வரவேற்கவில்லை வீட்டுக்கு வெளியே போய் கூட வரவேற்கவில்லை அவர் யாருன்னு தெரியாதல்ல அவருக்கு தெரியும் நான் யார் அவருக்கு தெரியும் நான் யார் நான் முன்பிருந்தோகிறேன் தெரியும் எழுந்தவர்கள் உண்டு உண்டு எல்லாமே இன்று அவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரியும் இருக்கிறார் அவர் அந்த பதவிக்கு போய்விட்டார் இந்த லோகத்திலே ஆயிரக்கணக்கான பேரை நிச்சயத்துக்கு ஆயத்தப்படுத்திவிட்டார் செய்ய முடியுமா பணம் செய்ய முடியுமா பதவி செய்ய முடியுமா அருமையான மெய்யறிவை நாம் பெற்றுக் கொள்வோம் இதை பற்றிக் கொள்வோம் இதற்காக ஒதுக்குவோம் ஜெபவிலைகளை கடைபிடிப்போம் அறிவு எனக்கு தாரும் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது காண்பியும் ஏன் நான் தேவ சோகத்தில் ஒப்பு கொடுப்போம் ஹலோ இருந்த சிறைச்சாலே ரோமாபரி போயிருக்கும் போது நான் பார்த்தேன் நாங்கள் பார்த்தோம் பார்க்கும் போது ரொம்ப நான் அங்கே இருந்த கண்களெல்லாம் கணியராக விழுந்தது அவர் அடக்க முடியிருக்கிற கல்லறையை பார்க்கும்போது நான் சத்தமிட்டு அழுதேன் ஹலோ அவருடைய வாழ்க்கை வரலாறே கொஞ்சமாக நான் அறிந்திருந்த அவர் அந்த சிறைச்சாலையில் இருந்து எப்படி கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டார் என்று தெரியாது அந்த சிறைச்சாலை ஒரு எருக்குடி ஒரு உரக்குடி மாதிரி கிடந்தது குண்டு ரெண்டு ரூம்பாக இருக்கிறது ஒன்று பக்கத்தில் ஒரு சோலை தோரம் போட்டுருக்குது அந்த பக்கம் இருந்து ஏதோ கொடுப்பாருங்கிற போல பைபிள் எழுதியிருக்குது அவரை எந்நேரம் அடிக்கப்படும் ஆட்டை போல எழுதிருக்கடி ஏறிட்டாலும் நேரம் அடிக்கப்படுகிற ஆட்டை போல் அவருடைய வாழ்க்கை இருந்தது இப்படியெல்லாம் இருந்தார் அதெல்லாம் நான் எண்ணினேன் அவருடைய குலை செய்யப்பட்ட இடத்துக்கு எல்லாம் போனேன் அங்கே ஒரு கல் ஒரு ரெண்டடி உயரத்தில் ஒரு கல்லை நட்டி வைத்திருக்கிறது அடக்க முடி நடத்த அரசனுடைய காலத்தில் அவர் கிறிஸ்தவ ரொம்ப சலுகை பண்ணியிருக்கிறார் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒழிக்கிறவர்கள் எல்லாம் தண்டித்து அவரை எல்லாம் கீழ்படுத்தி அவர்களை எல்லாம் அதாவது தேசத்தை விட்டு மாற்றி அவர் இந்த கிறிஸ்தவ வரலாறு கல்லறை ஆலயத்தை கட்டிவிட்டார் இந்த பவுல் அடக்கமடி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய தங்கத்தினால உள்ள பொண்ணினால புதியப்பட்ட ஒரு ஆலயத்தை ஒரு பெரிய ஆலயம் கட்டி இருக்கிறது அவருடைய ஆற்றல அவருடைய கல்லறை இருக்கிறது நான் பார்த்தேன் என்னையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகள அவ்வளவுதான் இந்த மகிமை எண்ணி கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை பெற்றப்படுகிறார் இந்த லோக வாழ்க்கை ஒரு பூஜ்ஜியமான வாழ்க்கை எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் ஒன்றுமில்லாத வாழ்க்கை அதாவது குடிமகனும் பணக்காரம் ஒன்று போல் தான் மறுக்கிறார்கள் ஒன்று போல் தான் எல்லாருக்கும் நேரம் இரட்டுகிறது விடுகிறது பெரிய அரண்மனையில் இருக்கிறவர்கள் குடசல் இருக்கிறவனுக்கு ஒன்று தான் அதாவது வாழ்க்கை முடிகின்றது என்கிற தெரிந்தவர்கள் அந்த நிச்சயத்துக்கு மனதை திருப்பினார்கள் என்னை கத்திரைத்திருக்கிறார் கிறிஸ்துவை பெற்றுக் கொள்வர்கள் தான் இனி வரக்கூடிய காலத்தில் கர்த்தருக்காக இருக்கிற கருவிகளாக இருப்பார்கள் இல்லாதவர்கள் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு இல்லாதவர்கள் பிறருடைய மிரட்டுதல்னால அல்லது வாழ்க்கையில் உண்டாகிற நெருக்கத்தின் மூலமாக குறைவின் மூலமாக பின்னடைகிறவர்களாக ஆலயத்தில் வந்தாலும் மனதிலே பின்னடைகிறவர்களாக இருப்பார்கள் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக் கொள்வோம் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக் கொள்வோம் அவர்கள்தான் கிறிஸ்துவுக்காக இவைகளெல்லாம் ஏற்றாலும் புத்திரமோ பசியோ நிறுவனமோ நாசயமோ இவைகள் ஏற்பட்டால் கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்காது நிச்சயத்திருக்கிறார் அந்த நிச்சயத்தை இப்பொழுதே உடையவர்களாக வந்த பிறகு வருல்லாம் ஏற்பட்டாலும் பெரியதல்ல வாழ்க்கை வரலாறு நாம் தியானித்து விட்டாலே நம்முடைய குடும்பத்துல யாருமே நம்ம அவ்வளவு பெரிய அன்பு பாராட்ட முடியாது அதாவது ஒரு மனிதன் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கல மேலாண் ஒரு அன்பு இல்லை அந்த அறிவை நாம் பெற்றுக் கொள்வோம் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய மனதை நோக்கடைக்க கூடிய ஒரு காரியமும் நான் செய்ய மாட்டேன் என்று நாம் தீர்மானிப்போம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை கட்டுரை வேதம் என்ன சொல்லுகின்றது கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அறிவில்லாதவன் அழிந்து போகிற மிருகத்திற்கு உப்பா இருக்கிறான் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு யாரிடத்தில் இல்லையோ அவன் அப்படித்தான் இருக்கின்றான் புத்த பிச்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இடையில் இந்த தமிழர்களெல்லாம் கொண்டாங்கல்ல அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே ஊழியம் செய்தோம் அங்கே அந்த யுத்தம் நடக்கிற நாட்களில் நாங்கள் அந்த குண்டடி குண்டு சத்தம் கேட்குற காலத்திலலாம் அந்த இலங்கைக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே இந்த ஊழியங்கள் செக் போஸ்ட் செக் போஸ்ட் செக் போஸ்ட் வைத்து சோதிச்சு சோதிச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போ கேள்விப்பட்டோம் அந்த பிச்சை புத்த பிச்சிகள் என்ன செய்வாங்கன்னா அதாவது எறும்பெல்லாம் கொல்ல மாட்டாங்க காலுக்குள்ள ஜீவனை கொல்ல கொல்லக்கூடாதுன்னு சொல்லி விசிறி விசிக்கிட்டே போவாங்க கடை வீசிக்கிட்டு எறும்பு பூச்சிப் பொட்டைகள் செத்தரக்கூடாது அப்படின்னு ஆனால் மனிதர்களை கொலை செய்வார்கள் அருமையானவர்களை மனிதர்களை கொலை செய்கிறவர்களாக இருந்தார்கள் தமிழர்களை கொலை செய்வதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அப்படி மேலே அருமையான கத்திர பிள்ளைகளை தேவனை அறியக்கூடிய அறிவு யாருக்கு இல்லையோ அவன் மிருகமாக மாறிவிடுவான் என்று நாம் காணுகிறோம் அவன் முருகத்துக்கு சமானமாக மாறிவிடுகிறார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால குடி வந்திருக்கிற அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இறைவனை அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆசாரினுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அந்த வாயில வேதத்தை தேடுவார்கள் நம்முடைய வாயிலே வேதத்தை தவிர கற்றுடைய வார்த்தையை தவிர கற்றலை தவிர வேறு ஒன்று நம்முடைய வாயில் வரவே கூடாது கட்ட வார்த்தை பேசிட்ட ஒரடி சினிமா பாட்டு படிச்சு சொல்லாதுங்க அந்த பாவரிக்க செய்ய கூடாது நீங்க அதாவது நமக்குள்ளே பரிசுத்தாவே இருக்கிறார் அல்லவா அந்த இறைவனை அறியக்கூடிய அறிவு நம்மளே இல்லாததுனால இது அப்பா இது அப்பா இது அப்பா இது என்ன இது என்ன இறைவனை அறியக்கூடிய அறிவு வந்து எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும் அது அந்த பிரகாரம் செய்வீர்களாக இல்லையிலா அருமையான கத்தடி பிள்ளைகளை இந்த நாட்களில் கத்தடி வார்த்தைகள் சொல்லுகிறது நாம் எல்லோரும் இறைவனை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தை தியானம் செய்ய வேண்டும் அதோடு கூட நாம் தனித்திருந்து இறைவனை பற்றி நாம் தியானம் செய்து அந்த அறிவை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது இருதயத்தில் உண்டாகிறந்த தேவதத்தை நாம் அடைய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டவனை நான் சோதனைகிறேன் இறைவனை அறியக்கூடிய அறிவு இல்லாதவன் உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பவே முடியாது என்று கத்திரை வார்த்தை சொல்கிறது இறைவனை அறியக்கூடிய அறிவினால் என்ன நடக்கிறது இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை ஒருவர் கிறிசுவே அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் ஆமே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் கத்தராக கிறிஸ்துவே அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு அவர்கள்தான் தப்ப முடியும் மற்றவர்கள் தப்ப முடிய பல தொழில்கள்த்து நடத்துகிறார் வாழ்க்கையை பற்றி நான் பார்க்கும் போது அற்புதமான ஒரு காரியத்தில் வீழ்ச்சி அடைந்து குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளெல்லாம் வெறுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையாகி அவர் சின்னாபின்னமாக போய்விட்டார் என்பதை நான் இந்த வாழ்க்கையில் அறிவேன் அருமையானவர்கள் இந்த விசுவாச வாழ்க்கையில் வந்த பிறகும் சில ஊழியக்காரருடைய நிலைமையையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் ஆனபடினால் அதாவது நான் சொல்லிவிட்டேன் அல்லவா அதாவது பிரசுத்தாய் பெற்றிருந்தாலும் விசுவாசியாயிருந்தாலும் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு யாருடைய விடத்தில் இல்லையோ அவர்கள் எப்பொழுதும் எங்கேயும் தவறி விடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் நாடுகளுக்கு போயிருக்கிறோம் ஆவியிலே ஏர்போர்ட்லயோ அல்லது கப்பல்ல போகும்போது துறைமுகத்திலேயோ இறங்குகிற நேரத்தில் இவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறான் இதை அணைக்கணும்னு சொல்லி எதிராளி அங்கு நிற்கிறான் கண்ணுக்கு தெரியும் வெளிச்சத்தை அணைச்சிட்டு வெளிச்சத்தை அணைப்பதற்கு ஊடிய காலத்துல என்னென்ன சம்பவ அங்கே போற ஒரு இடங்களில் நம்ம இருக்கிற ஒளியை அணைத்து போடுவதற்கு என்ன சோதனைகள் அங்க இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற வறுமையான ஒரு அதே இல்லையா தேவனை அறியக்கூடிய அறிவு ஒரு மனித நிலை இல்லாவிட்டால் எங்கே விழுந்து விடுவார் எதுலேயும் ஒரு ஆசையில விழுந்து விடுவார் பண ஆசையில விழுந்து விடுவார் பொருளாசையில விழுந்து விடுவார் மலேசியா நாங்கள் சென்றிருந்த போது அங்கே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில கோலாலம்பூர்ல தங்கி கோலாலம்பூர்ல தங்கி இருந்தோம் அங்கே இருக்கும் நாங்கள் புறப்படுவது கண்டு அந்த அம்மா கேட்டாங்க ஐயா இது கேசட் எதுவும் கொண்டு வந்திருக்கான் என்ன கேசட் இல்லை அங்க இந்தியா வந்து வர்றவங்க எல்லாம் கேசெட்டு கொண்டு வந்து இங்க கேசட் வாங்கி பதிவு பண்ணி இங்கே விற்று அவங்க நிறைய பணங்கள் சேர்த்துட்டு போவாங்க பாட்டு போக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களா இங்க வந்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் அதனால இங்க பிரிண்ட் பண்ணி விற்பாங்க நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு ஒன்னும் சொல்லலையே எத்தனை பிள்ளைகள் என்ன அதுன்னு சொல்லலையே புறப்படுவதற்கு நாலு நாளைக்கு முன்னாரு எங்களை கூப்பிடுவாரு போயிட்டு வரலாமே கூப்பிடுவாங்களே நீங்க என்ன ஷாப்பிங் சென்டரு இல்ல கிடையவே கிடையாது நாங்கள் அதுக்கு வரவில்லை ஹலோ வரவில்லை நாங்கள் இங்கே மக்களை சத்தியத்தை பொழுது மக்களை கத்திரிக்காக வாங்குவதற்கு உங்களை சம்பாதித்தோம் நாங்கள் வருகின்றோம் இப்படி ஒவ்வொரு நாடுகளிலே நான் போதும்போது அதாவது சோதனைகள் நம்முடைய வெளிச்சத்தை அழைப்பதற்கு இருக்கும் அதை நம்முடைய கச்சரம் லட்சகரமாக அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு இந்த ஒன்றினால் தான் தப்ப முடியும் வேற ஒன்றிலேயே மனிதன் தப்பவே முடியாது தேவனை அறியக்கூடிய அறிவை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளும் அவன் உலகத்தில் அசுத்தங்களுக்கு தப்பி அவன் பரிசுத்தவனாய் பரிசுத்த மாற முடியும் தேவனை பற்றிய அறிவு கோயில் வந்து போதுதான் கத்தர் பார்ப்பார் வழியே போகும்போது வழியில் பேசி கொண்டு போகும்போது அதாவது மற்ற காரியங்களில் இருப்பது கத்தர் பார்க்க மாட்டார் என்று இந்த சொற்பாரி உடையவர்கள் எங்கேயா விழுந்து போவார் கத்தர் எப்பொழுது நம்மை பார்க்கின்றார் நீர் என்னை காண்கின்ற நீர் என்னை காண்கின்ற தேவன் யாருமே பார்க்கவில்லை என்று எண்ணினார் ஒருவர் என்னை பார்க்கிறார் தேவன் என்னை பார்க்கிறார் ஒருவரையும் கர்த்தர் பார்க்கிறார் இந்த மெய் அறிவு நமக்கு வேண்டும் அழையலையா அலையலையா இந்த மெய் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கர்த்தருக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையான கற்றடி பிள்ளைகளே உலகத்தின் அசுத்தங்கள் என்ன நமக்கு வந்து அழகுகின்றதா இல்லாத தப்ப வேணும் என்றால் தேவனை அறியக்கூடிய படித்தவர்களும் பைபிளை படிக்கிறவர்களும் பருசுத்தாய் பெற்றுக் கொண்டவர்களும் என்ன வேற அறிவையும் அறிவதற்கு சில புஸ்தான் வாங்கி படிக்கிறார்கள் என்பது தெரியும் அதன்படியாத தொக்கடா புத்தகங்களை படிக்கிறார்கள் நியூஸ் பேப்பர் என்று வரவழைத்துக் கொள்வார்கள் கண்டக சடெல்லாம் படிப்பார்கள் இருந்து ஜாமான் வாங்கிட்டு வருவார்கள் அதில் இருக்கிற தொக்கடா எல்லாம் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவார்கள் அப்புறம் அது அவர்கள் வந்து கொண்டே இருக்கும் அவர்களை வீழ்ச்சி அடைய செய்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் கத்துடைய பிள்ளைகளை அருமையான ஒரு கால அளவுக்கு என்னோட தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறது நாட்கள் காலத்தை பின்னால அழுதாலும் தீராது அதே பின்னால அழுதாலும் தீராது கஞ்சினாலும் தீராது மகத்தை இழந்தா பாருங்க சேஷபுத்திர மகத்து மேன்மை என்னென்று தெரியாமல் ஒரு நேரம் பயத்திரம் சோப்பு கூளுக்காக ஒரு நேரம் பசி ஆற்றுவதற்காக தன்னுடைய சகோதர நிலத்தில வித்துவிட்டு கூளை வாங்கி குடித்தான் அப்புறம் தான் யோசித்தான் ஐயோ இந்த ஒரு நேரம் பசி ஆற்றுவதற்கு நான் கொடுத்து விட்டேனே கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகின்றது அதன்படியால் இயசாய போல சீர்கட்டவர்களாக இருக்காதீர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறபடியா யாரை கற்றுடைய பிள்ளைகளே நாமும் நித்தோந்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிற முடியல ஆடவர் சோதரிகளுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை சரியாக வைத்து வந்திருக்கிற இடத்தை சரியாக உணர்ந்து கொண்டு தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கவனமாக இருப்பீர்களாக தேவனுக்கு மைமை உண்டாவதாக நாங்கள் கத்தி கத்தி கத்தி கத்தி பேசுகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் நன்மையானவர்களாக இருக்கட்டும் இது கர்த்தனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை போசராய் பிரசுத்த பவுல் குறுந்திய பதினோரா அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க நான் உங்களுக்கு ஒப்புத்ததை கர்த்தனத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று எழுதுகின்றார் ஒன்று பெற்றுக் வார்த்தை உங்களுக்கு இன்று கொடுக்கப்படுகிறது இறைவனை அறியக்கூடிய அறிவிப்பெருங்கள் அதனால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு உலகத்தினுடைய கேடுகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் ஹலோ லோய்யா ஹலோ அடிக்கடி சொ பிறரை பார்த்த பிறரு நிலைகளை நீங்கள் கவனிக்க உங்களுக்கு உத்தரவு இல்லை அதாவது நம்மை தான் நாம் தினமும் பார்க்க வேண்டும் நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நம்மையே பார்ப்போம் எப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்கிறதை கவனித்து நடப்போம் என்று சொன்னால் இந்த புனித வாழ்க்கையிலே நாம் நாளுக்கு வளர்ந்து முன்னேற முடியும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் நடக்கிற சம்பவத்தை கேள்விப்படுகிற மாறுவோம் கிறிஸ்தவர்களாக உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோம் அப்பொழுது உன்னை தொடன் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தை நிறைவேறும் அப்படி அல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தை இல்லை ஏதோ தேவன் தமிழை மார்க்கத்திற்காக வைரக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய தமிழை பிள்ளைகள் அவருடைய வார்த்தை படி ஜீவிக்கிற தமிழை பிள்ளைகள் எழும்ப வேண்டும் எழும்பும் போது ஒரு எளியாவுக்கு முன்னால கிரகராதனை பகாதை வழிபடுகிற நிற்க முடியவில்லை அல்லவா வழிபட்டாத சக்திகள் தான் வர கூப்பிட்டு பார்த்தார்கள் அல்லவா கீறி பார்த்தார்கள் இல்லை எலியால் சொன்னார் தூங்குறாரன் தூங்க விருந்து விட்டு போனால் கூப்பிடுங்க என்று கூப்பிடு அப்படி எழும்பினவா எலும்புனால் அப்படித்தான் நடக்கும் அப்படி மாறுவோம் எத்தனை பேர் இருக்கிற ஒரு ஒரு எளியாக்களாக மாறுவோம் ஆண்டவர் தம்முடைய வல்லமை உடங்கார் வல்லமை உணங்க வல்லமை உடங்கு யோசுவா என்று ஒரு பாச இருந்தார் அவருடைய பழைய பேர் எனக்கு விட்டது அவர் வெள்ளியூருக்கு வந்திருந்தார் அவரை நான் பார்த்திருக்கிறோம் அவர் மாந்திரவாதியாக இருந்தார் அவருடைய ஸ்டோரி ரொம்ப பெரியது அவர் மாந்திரவாதி ஆகி ஒரு கிறிஸ்தவ பையனுக்கு ராக எதிர் வேலை செய்தார் அவருடைய அண்ணன் வந்து இந்த மாந்திரவாதி அணுகினார் அணுகி என்னுடைய தம்பி அதாவது கீழ்ச்சாதிக்காரங்களெல்லாம் பிரதர பிரதர் என்று அழைத்து என்னுடைய வீட்டில் வைத்து ஒரே ராத்திரிக்கு போகிறான் தூங்குடாமல் சத்தம் போட்டு ஜோ பண்ணிட்டு அடைகிறான் அதனால் நீங்கள் அவங்களுக்குற அப்போது அவர் என்ன செய்யணும் கொல்லணுமா காலையை மடக்கணுமா இல்லை அவனு சோழியை முடிச்சிடணு அப்போ இப்படி அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா தான் பீஸ் அதை இப்படி நல்ல கொடுத்து விடு நாளைக்கு நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது வெளியே போயிடணும் மறுநாள் காலையில் வா ஆவி ஒன்றையும் நான் இந்த ஆவி அனுப்புவாங்க இருந்து ஒன்றையும் தாக்கி நீ வெளியே போய் வெளியே போய் பிறகு அவர் பூஜையில் இருந்தார் இந்த சோதரன் ஒரு ஏழை அவர் கம்பெனியில் பார்க்குற அன்று ராத்திரி இவருக்கு தூக்கம் வராமல் உட்காந்து ஜெவமண்ண ஆரம்பிச்சு இவருக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்கள்வி ஆண்டவர் இவரை ஜெவமனை வைத்தார் அவர் அங்கே பூஜையில் இருந்தார் இவர் ஜெவத்தில் இருந்தார் இவர் இங்கே ஆண்டவர்கள் ஓகேக்கி கூப்பிடுங்கிறார் அவன் அவன் சாதாரண கூப்பிட்டான் கூப்பிட்டு கூப்பிட்டு முதலாக அவனை அனுப்புனான் அது திரும்ப ரிட்டன் வந்துச்சு ரெண்டாவது உன்னை அனுப்பினான் அது திரும்ப வந்துச்சு வந்த பிறவர் ஏன் வாழ்நாளாக எழுதி காட்டினான் ஒரு உண்மை கிறிஸ்தவன் அவனை சுற்றி அக்கினி ஏறியுது அங்கே போக முடியாது அப்போ ஹோ உண்மை கிறிஸ்தவன் போலி கிறிஸ்தவனுக்கு இருக்காங்களா ரெண்டு பேர் அப்படின்னா அந்த உண்மை கிறிஸ்தவன் யாருன்னு நான் பார்க்கணும் திளையில் மையை போட்டு அதை பார்த்தான் அவனை சுற்றிலும் அக்கினி நிற்கிறது புதுமைன்னு அக்கினி ஏறியது பார்த்தான் உடனே எல்லாம் அள்ளி துற போட்டான் அள்ளி துற போட்டு எல்லாம் சாத்தானை விரட்டிட்டு நேரே போனான் அவர் கதை பிடிக்கணும்னு போத்திரி தூங்காமல் கலை கலைக்கும் போனோம் அதுக்கு பிறகு ஜோ இருக்கு சோதரமணி கதவுன் தட்டின ஒன்னே வந்து திறந்தார் திறந்து சோதனை கவலைப்படாத பார்க்க தான் வந்தேன் ரெண்டு பேரும் உட்காந்தாங்க கதவை கூட்டிகிட்டு அப்போ இதெல்லாம் வரலாறுலாம் கேட்டாங்க தான் கடவுளுடைய பிள்ளைப்பா கடவுடைய பிள்ளை அறிந்திருக்கிறேன் எனக்கு பல எதிர்ப்புகள் உண்டு அதை பற்றி நான் கவலைப்படலை உனக்கு என்ன தெரியுது சுற்ற அி எங்கள் தேவன் அக்மானவர் கலையிலா அவர் அக்னி மயமான தேவன் கலையிலையா அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் அது அப்படியாலும் எனக்கு அவர் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார் அப்படியா சரி இப்போ இந்த அனுபவத்தை பிறனா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் நீ இன்னும் செய்ய வேண்டாம் அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர்தான் தெய்வம் என்று மனதில் ஏற்றுக்கொண்டு பாவரிக்கு செய் சரி உடனே அவர் முரசாய் பெற்றுட்டார் மாந்திரவாதி அந்த ராத்திரியிலே இது நடந்த சம்பவம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அந்நிய பாசையில் பேசி இப்போ ஒரு ஆள் அந்த ரெண்டாள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நேரம் முடிந்து பொழுது உதைத்து விட்டது எப்படி தெரியாது கதவு பூட்டியெல்லாம் இருக்கிறது அது அப்படியாது கதவு பூட்டி இருக்கிறது நேரம் தெரியவில்லை அண்ணன் ஏழு மணிக்கு பக்கத்து கிராமத்தில் வந்தான் அண்ணன் சத்து இருப்பான் என்ன அழகம் கேட்கு பார்ப்பேன் ஊருக்கு வெளியே ஒருவர் வந்தார் வரும்போது அங்கே ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டார் ஆண்டவராகி தேவன பிள்ளைகளை நேற்று ராத்திரி எனக்கு வசரம் கொடுத்தார் நேற்று என்றும் என்றும் நேற்றும் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் மாறாத ஆனப்படாத அவர் மாறாத தேவன் அவர் இன்றைக்கு நம்மளுக்கு இருக்கிறார் என்ற அறிவை நான் பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த தர்சாதத்தை தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நம்ம ஏசனா மாந்திரவாதி பிடிச்ச ஏசனா அவசரப்படாது தம்பி நான் உன்னை விட பெரிய தீவிரவாதி தானே உன்னை விட இவ்வளவு பெரிய தீவிரவாதிகான் ஆனப்படாதே இயேசுரை கண்டுகொண்டேன் அவர் கடவுள் அலுவையா அவர் கடவுள் அவர் அக்கினிமயமானவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அதாவது கோட்டச்சுவர் போடமே அவருக்கு நான் வழிபட்டதெல்லாம் வந்து விட்டது இந்த சக்தியோடு ஒரு சக்தி எதிர்த்து என்ற அறிவையை நானும் பெற்றுக் அந்த அருளையை நானும் பெற்றுக் கொண்டேன் நீயும் அந்த அருளையை பெற்றுக்கொள் என்று சொன்னாராம் அந்த நிலைக்கு வேண்டும் அந்த நிலைக்கு வேண்டாமா அருமையான கத்திர பிள்ளைகளை அந்த நிலைக்கு வேண்டாமா உலகத்தோட அற்ப நிமிஷம் தோன்றி மறைகிற இந்த எண்மங்களுக்கு நாம் அடிமைகளாகலாமா விட்டுவிட அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பலாம் ஹலையலோயா ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மோடு கூட மாத்திரம் நமக்கு உள்ளே அவர் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அதை குறித்து நான் செய்ய வேண்டும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கத்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகின்றார் தேவனை அறி அறிந்திருக்கிற அறிவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் வேற ஒன்றை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கு என்பதை கட்டுரை பிள்ளைகளாக நாம் நன்கு அறிந்து கொண்டு நாம் தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அதை குறித்து நாம் மேன்மையை பாராட்டுவோம் அதை குறித்தே நாம் பாராட்ட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியனால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் அருமையான கட்டுரை பிள்ளைகளை நம்முடைய இறைவனை அறிந்திருக்கிற அறிவை குறித்து நாம் எந்த இடத்திலும் தேவன் இப்படிப்பட்டவர் என்று மே பாராட்டுவதற்கு நாம் தயாராக இருப்போம் கர்த்தனை ஆசிரியப்பாராக அலையா அலையலையா அலையிலயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மேர்மை பாராட்டுகிறோம் பூமியிலே கருவையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கணவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவைகளில் பிரியமாயிருக்கிறேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஹலெல்வியா அது அப்படினால நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் சொல்வோம் பயந்து இருக்கிற மக்களுக்கு சொல்வோம் அதாவது நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இறக்கத்தையும் நியாதித்து தேவன் அது அப்படினால அவர் சும்மா இருக்க மாட்டார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே அகசீஸ்வரத்துல இடையில ஒரு ஊர் ஒரு பிரச்சனை வந்தது அதில் அதாவது ஒரு மனிதன் மேலே கோயில் ஓட்ட பிரித்து விட்டு உள்ளே போய் ஆலயத்தை அசூசி ஆக்கி விட்டு வந்து அது தெரிய வந்தது சாதாரண பேர் கிறிஸ்தவ ஆலயம் தான் பண்ணிவிட்டு வந்து விட்டான் காலையில் தெரிய வந்தது கவனினார்கள் விட்டுவிட்டார்கள் அவன் இன்றும் பைத்தியமா இருக்கிறான் என்று நான் சொல்ல கேட்டு சில வருஷங்களாகிவிட்டது இப்படி என்ன என்று எனக்கு தெரியாது அந்தபடியே அருமையான கட்டுரை பிள்ளைகளை நம்முடைய தேவனாக்கத்தை இறக்கத்தை நீதி நியாயத்தை வழங்குகிற தேவன்லையா அவரை பற்றி அறிந்திருக்கிற அறிவு நமக்கு இருக்கு அப்படின்னா இந்த அறிவை குறித்தே நாம் மேன்மை இந்த அறிவை பிறருக்கு நாம் சொல்லுவோம் பிறருக்கு சொல்லுவோம் அறியாதவர்களுக்கு இதை அறிவிப்போம் அறிவித்து நம்ம தேவன் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய முடியுமா என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அழகிலோயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எல்லா விட்டாலும் நமக்கு கலக்கமோ நெருக்கமோ அடிக்கடி மனதில் தீர்ந்தால் நமக்கு ஏற்படும் தேவனை அறியக்கூடிய அறிவு இருந்தால் அப்படி இருக்காது என்று கற்றுடைய வேதம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுடைய மனுஷ கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக எந்த ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம் ரெண்டு பேர் திரு முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒரு உங்களுக்கு என்ன உண்டாகும் அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தேவனை அறிகிற அறிவே மையான அறிவு நமது தேவன் இறக்கத்தை நீதியும் நியாயத்தை வழங்குகிற தேவன் என்ற அறிவை நாம் பெற்றிருக்கிறபடினால் பிறருக்கும் அவைகளை பற்றி நாம் சொல்லிக் கொடுப்போம் அலையலோயா சொல்லிக் கொடுத்து தைரியமாயிருங்கள் கத்தருக்காக வாழங்கள் ஒரிஜினல் கடவுளுடைய பிள்ளையாக மாறுங்கள் வாருங்கள் கத்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்போம் அலையலோயா அலையலோயா அலையலோயா கத்திராயி தேவனை அறியக்கூடிய அறிவுக்காக நாம் சமயங்களை பயன்படுத்துவோம் கத்திரமை ஆசீர்வதிப்பார் கணம் பொருந்திய மனிதனாக இருந்தும் அறிவு இல்லாத மனிதன் அழிந்து போகிற மிருகத்திற்கு நம்மை கத்திர மனிதர்களாக மாற்றி அவரை அறிவிக்கூடிய அறிவுக்குள்ளாக அவரை நாம் ஜீவிக்க வேண்டிய பிரகாரம் அருள் புரிந்தா கர்த்தாமிப்பார மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் 248A, கரை, நகர் நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா